தொன்னூற்றி நான்கு அணசருதியுள்ளாகும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் சலாம் கூறினால் மூன்று முறை சலாம் கூறுவார்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினால் அதை மூன்று முறை திரும்ப சொல்வார்கள்